ஸ்ரீதட்சிணா மூகேந்திரம் வைப்பாணம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது வித்தியை மேவ மாதமே மேவச்சமே ேவியதிரவிடம் மேவம் மம ஓம் நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோபிரகோவ்வமூக்கிய முகூரே பதித்து முத நமக்கு வேதம்தான் பரம பிரமாணம் வேதம் ரெண்டு பகுதிகளே உடையதாக இருக்கிறது ஒரு பகுதிக்கு வேத பூர்வம்னு பேர் முதல் பகுதிக்கு பிற்பகுதிக்கு வேத அந்தம்னு பேர் இதுக்கு விசேஷமான ரெண்டு பேரும் இருக்குது ஒன்று கர்மகாண்டம் இன்னொன்று ஞான காண்டம் இந்த தர்ம வித்தைக்குத்தான் இன்னொரு பேர் கர்மகாண்டம்னு பேர் பிரம்ம வித்யைக்கு இன்னொரு பேர் ஞான காண்டம் நீங்கள் போட்டுக்கிறோம் வேதபூர்வம் கர்மகாண்டம் வேதபூர்வம் கர்மகாண்டம் அப்புறம் தர்ம வித்யா எல்லாம் ஒரே ஒரே இதான் அப்புறம் வேதாந்தம் பிரம்ம வித்யா ஆத்மவித்யா ஞான காண்டம் பிரசித்தமா ரொம்ப பிரயோகம் வழக்கமா சொல்றது கர்மகாண்டம் கர்மகாண்டம்னா அது ஏதோ மட்டமா நினைக்கக்கூடாது கர்மகாண்டம்னு சொன்னா தர்மசாஸ்திரம் அர்த்தம் அதெல்லாம் ஒரே கர்மகாண்டம் அதனும் மட்டமா பேசுற மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்புறம் வந்து ஒரே ஒரே ரிச்சுவலிஸ்டிக் அப்படின்னா சொல்லுவாங்க அது வந்து கர்ம காண்டம் தர்மசாஸ்திரம் அது அதில் ஒருத்தருடைய லெவல் வேறையாக இருக்கலாம் ஒருத்தர் ரொம்ப அதிகமாக பண்ணலாம் கம்மியாக பண்ணலாம் அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் சில பேர் ஒரே ரிச்சுவலாகவே இருக்கலாம் ஏ இந்த பக்கமும் இருக்கலாம் அந்த பக்கம் இருக்கலாம் அதெல்லாம் வித்தியாசம் இருக்கும் ஆக கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டை பற்றியும் சாஸ்திரம் சொல்லும் பொழுது இதில் தர்மம் விஷயம் அதில் பிரம்மம் விஷயம்னு பார்த்தோம் ஆனால் ஸ்வாவமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த உலக ஆசையை சரிப்படுத்துகிறது கர்மகாண்டம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்தை கொடுத்து கர்மத்தினால் நம்ம அடையக்கூடிய விஷயங்களுடைய குறையெல்லாம் புரிய வைக்கிறது அதை தான் சொன்னேன் கர்மகாண்டத்தில் சாத்தியம் சாதனத்திரயம் தோஷத்ரயம் இது மூணு கர்ம வேதத்திர ஸ்ரத்த வச்சு கர்மத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கு புரியது சாத்தியத்யம் என்ன அப்படின்னு பார்த்தா மூணு சாத்தியம் உபாதி விஷயம் லோகம்னு பார்த்தோம் அதாவது தன்னை பாதுகா தன்னுடைய உடம்புடைய ஆரோக்கியம் அப்புறம் தான் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இது ஒரு சாத்தியம் அப்புறம் தான் வாழக்கூடிய சூழ்நிலை லோகம் என்பிரோன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல இங்கிலீஷில் அதுதான் இனி பெட்டர் லோக்கா பெட்டர் பெட்டர் சுகங்கிற இனி நல்ல லோகத்துக்கு போனால் இன்னும் சௌகரியமாக இருக்கலாம் ஊழலே இல்லாத ஊரு அப்படின்னா என்னென்ன இப்போ சொல்றாங்க ஊழல் இருக்கிற ஊர் எது அதிகபட்சம் ஊழல் இருக்கிற ஊர் எதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறான் நியூசிலாந்தெல்லாம் சொல்கிறான் ஊழல் மிக மிக குறைவான ஊர் நியூசிலாந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா அந்த மாதிரி உலகத்துக்கு போகணும் அங்கே போய் இருக்கலாமா ஊழல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு எது எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் கொடுக்காத லோக்கம் அது மாத்திரம் இல்லை இருக்கணும் பேச ஆரம்பிக்கிறோன்ன மைக்கு தகராறு பண்ணி எடுத்துன்னா சரியா இருக்கணும் இது மாதிரி இந்த விஷயங்கள் சரீரம் இத்தனையும் மூணு சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம தர்மம் பண்ணுறோம் நம்ம பண்ணுற லௌகிக கர்மங்களும் சரி திருஷ்ட கர்மங்களும் சரி லௌகர்மெல்லாம் அதிருஷ்ட கர்மம் வைதிக கர்மம்லாம் அதிருஷ்ட கர்மம் அதிருஷ்ட கர்மங்கள் நம்ம பண்ணுற பூஜை இதெல்லாம் ஜபம் தியானம் எல்லாம் அதிர்ஷ்ட கர்மாக்கள் அப்புறம் சமைக்கிறதுலாம் என்ன கருமான்னு சமைச்சா சாப்பாடு ரெடியாகும்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் திருஷ்ட கர்மா நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா திருஷ்ட கர்மத்திலேயே அதிர்ஷ்டத்தை இணைத்தார்கள் நம்ம குளிக்கிறதுங்கிறது குளிக்கிறதுனால அழுக்கு போகிறதுங்கிறது திருஷ்டம் ஆனால் அது மந்த்ரோப்தமாக பண்ணிணமான அது அதிருஷ்டமாகவும் ஆகிறது ஆகா சாஸ்திரத்தில் அதிருஷ்ட கர்மந்தான் நிறைய சொல்லியிருக்கு திருஷ்ட கர்மத்தை பற்றினா ஜாஸ்தி சொல்லலை திருஷ்ட கர்மத்தையே அதிர்ஷ்டமாக எப்படி பண்ணுறது திருஷ்ட கர்மத்திலேயே விரும்ப இந்த சாத்தியங்களை அடையறதுக்கான சாதனங்கள் மூன்று ஒன்னு என்னன்னு கேட்டா காய்கம் கர்ம அப்புறம் வாச்சிக்கம் கர்ம மானசம் கர்ம மனசில் பண்ணுற தியானம் இதெல்லாம் உபாசனை இதெல்லாம் உருவகையானது அப்புறம் வாக்குனால் பண்ணுற பாராயணம் ஜபம் இவைகள்லாம் உருவகையானது சகல காரிய சித்தி தரும் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்லோகத்தை இத்தனை தடவை ஏதோ இருக்கும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணு மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியான்தன் நமாமி புருஷோத்தமம் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு தடவை என்னை கிழக்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்யவும் நைவேத்தியம் என்னது இதற்கு உளுந்து வடை செய்ய வேண்டும் என்ன சொல்கிறேன் உளுந்து வடை செய்து பண்ண வேண்டும் பண்ணினா என்ன பலன நல்ல வீடு கிடைக்கும் என்னது விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேக ரூப நமாமி புருஷோத்தமம் நல்ல வீடு கிடைக்கணும்னா இதை சொல்லவும் சொல்றேன் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா உன் மனசு அளவாயிரது குறையும் இப்படி எல்லாத்தையும் கேக்குறாங்க எல்லாம் வேதாந்தம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு சுவாமி ஏதாவது இந்த மனசு இப்படி சுத்தரதை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கா மந்திரம் இருக்கா சரி நான் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் சொன்னேன் அப்பவும் சரியாகலையே வேறுதான் மந்திரம் இருக்கா இன்னொரு ஸ்பெஷல் மந்திரம் சொல்ல அப்புறம் வந்து சரி உங்கள்கிட்டயே நான் ஒரு அஞ்சாறு தினம் பார்த்துட்டு சரி வரல நான் இன்னொரு சாமி ஆட்டை போறேன் நல்லது போயிட்டு விட்டது நமக்கு மோட்சம் நடத்துது எல்லாம் ஏதாவது ஒரு பாராயணம் பண்ணுறது அப்போ வாச்சிக்கம் காய்கம் ஏதாவது ப்ரோக்ராம் போய்ட்டு கொடுக்குறோம் நீ போய் இந்த அரசரத்தை சுற்றிட்டு வா இதை பண்ணு அதை பண்ணு காய்க்கம் கர்மை வாச்சிக்கம் கர்மை மானசம் கர்மை சாதன திரயம் மூணு சாதனம்தான் இருக்குது கர்மா பண்ணுறது வேற கர்மா சாதனம் இல்லைன்னு அதாவது கருவிகளை கொண்டு பண்ணுறோம் ஹோம கரண்ட்டு வேறு இருக்குது அது வேறு எக்ஸ்ட்ரா வேறு நீ ஹோமக்கரண்டி அதில் வேறு நெய் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் காய்க்க உடம்பால் பண்ணுற கர்மங்கள் மனசால் பண்ணுற கர்மங்கள் வாக்கால் பண்ணுற கர்மங்கள் அதனால் சாதன திரயம்னா என்ன காய்க்கம் பாதிக்கம் மானசங்கிற சாதனங்கள் மூன்று இதனால் கிடைக்கிற பிரயோஜனத்தில் மூணு தோஷம் இருக்குது இந்த இதில் மூணுலையும் மூணு தோஷம் இருக்குது இன்னும் மூணுல ஒன்று மூணு தோஷம் இருக்கு உபாதியில் மூணு தோஷம் இருக்குது விஷயத்துல மூணு தோஷம் இருக்கு லோகத்துல மூணு தோஷம் இருக்கு ஒரு தோஷம் என்னன்னு கேட்டால் துக்கம் கலந்தே இருக்கிறது கலந்து என்னதான் பெட்டரா இருந்தா கூட ஆசிரமம் நடத்துறது துக்கமா சுகமானு கேட்டா என்ன சொல்றது இப்ப நம்ம விஷயத்தான் நான் பேச முடியும் உங்களுக்கு உங்க விஷயம் வீட்டை நடத்துறது கஷ்டமா சுகமா நீங்க பேசுங்க இது வந்து இது நடத்துகிறதுல வந்து துன்பம் கலந்துருக்கா இல்லையா அப்படின்னா துன்பம் கலந்துதான் இருக்குது உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னால் இங்கே வந்து இந்த துன்பத்தை இருக்கிற துன்பம் இது வேறு இவர் சொல்கிற துன்பத்தை கைக்கிறதுக்காக இங்கே வந்துடும் நான் அதெல்லாம் சொல்கிறது இல்லை கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு நியூஸே வரும் கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு முன்னாலே கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு என்னென்னா என்னென்னா பிரச்சனை இருக்குதுன்னு தான் வரும் எல்லா விட தப்பிச்சோம் வேதாந்தம் படிச்சதுனால தப்பிச்சோம் முதல் தோஷம் என்னன்னா துன்பம் யாரா இருந்தாலும் அவதாரும் அவஸ்தப்பட்டு தான் ஆகும் அவரோட தப்பிக்க முடியாது ஆனா அவர் அவஸ்தா அவஸ்தையா நினைக்க மாட்டார் கஷ்டத்தை கஷ்டமா நினைக்க மாட்டார் கஷ்டத்தை கஷ்டமா நினைக்கலன்னா அது கஷ்டமா சுகமா கஷ்டத்தை கஷ்டம்னு நினைக்கலனா கஷ்டம் சுகமாக அதனால் சாஸ்திரத்தில் எது இஷ்டமோ அது சுகம் எது இஷ்டம் இல்லையோ அது துக்கம்னு சொல்லிட்டாங்க எது இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் நாமளே கஷ்டத்தை விரும்பி நான் இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா பரவாயில்லை நம்ம விரும்பி பண்ற பரவாயில்லை ஆனால் சந்தோஷம் தொடரணும் மத்தியானம் வரைக்கும் தாங்குமான்னா துக்கம் கலந்திருக்கிற ஒரு இது இருக்கு எந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னாலும் கம்ஃபர்ட்ஸை கொடுக்கறதுன்னு சொன்னா ஆரோக்கியத்தை கொடுத்து விஷயங்களை கொடுத்து லோகத்தை கொடுத்து இதை சந்தோஷப்படுத்தணும்னா துக்கப்பட்டுதான் சுகம் ஹி துக்கானி அனுபவிய சுகத்தை துக்கம் அனுபவிச்சாதான் சுகம் இல்லாட்டி சுகம் சோகிக்காதுதான் இருட்டில் தான் வெளிச்சத்துக்கு மதிப்பு வெளிச்சமா இருக்கிற மாதிரி வெளிச்சத்துக்கு மதிப்பு இல்லை ரொம்ப கும் இருட்டா இருந்ததுன்னா அப்ப எங்கேயா வெளிச்சம் கிடைக்காதாங்க அனுபூய சோகத்தே இது ஒரு ஸ்லோகம் நிறைய இருக்கு அதாவது துக்கம் சுகம் அனுபவிக்கிறதுங்கிறது நடைபெண வாழ்க்கைக்கு சமானம்ட்டாங்க சுகாத்து நல தரி மிருதீரேன திருத சஜீவதி வெறும் சுகம் மாத்திரம் இருக்கு துக்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் இறந்து போன உடம்போட வாழ்றான்னு அர்த்தம் தான் யாரோ நல்லா அனுபவிச்சு சொல்லிடலாம் இன்னாமை இன்பம் என கொழின் அப்படின்னார் திருவள்ளுவர் இன்னாமை இன்பம் என கொழின் துக்கத்தையே சுகமாக அதுக்கு நோய் பக்குவம் ஆனால் நம்ம அனுபவம் என்னன்னா என்னதான் இருந்தாலும் துக்கம் அனுபவிக்காம சுகத்தை அனுபவிக்க முடியாது துக்கம் கலந்திருக்கிறதுங்கிறது ஒரு தோஷம் ஆனால் நம்ம மனசு விரும்புறது என்ன எல்லாம் துக்கமே இல்லாமல் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும் ஒன்றும் வரக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது ஒன்றும் இருக்கக்கூடாது எல்லாம் ஸ்மூத்தாக போகணும் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு இப்படி இருக்கணும் துக்கம் சுகம் அது இதில் இது ஒரு தோஷம் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சுகத்தில் அனுபவிக்கிறது கலந்திருக்கிறது ஒரு தோஷம் அதம் சொல்றோம் சமஸ்கிருதத்தில் தமிழ்ல சொன்ன துன்பம் கலந்த தன்மை அதில் இன்னொன்று உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதில் திருப்தியாக இருக்கேனா அப்படின்னு கேட்க கேட்போம் வேணா பரவாயில்ல யாருக்கும் வந்து இருக்கிறத திருப்தி இல்லை இதை பாட்டிலும் இருக்கிறது நிறைய இருக்குது அதை பார்க்குற போது நமக்கு நம்ம நம்ம வெளிநாட்டை போது நம்ம நாட்டை ஒப்பிட்டு பார்க்காம இருக்கும் அப்படி பார்க்குற போது என்ன பண்ண முடியும்னா அது மாதிரி இது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே அந்த இது எனக்கு இருக்கிறத பற்றி இல்லை அது மாதிரி எனக்கு இல்லையே அவங்கள காட்டில் எனக்கு நிறைய இருக்கேன்னு நம்ம நினச்சி பார்க்குற பழக்கமே நமக்கு கிடையாது அது வரவே வராது ஏன்னா நம்ம ப வளர வளர நமக்கு மேலே இருக்கிறவங்கள தான் பார்த்துட்டுருப்போமே தவிர நமக்கு கீழே இருக்கிறவங்களை காட்டில் நமக்கு ரொம்ப சௌகரியங்கள் இருக்குங்கிறது நம்ம நவனிக்கவே மாட்டோம் அது நம்ம ஸ்வாவம் பிரகிருத்தி நமக்கு வந்து அந்த வீடே இல்லாதவன் ஒருத்தர் இப்போ சொன்னார் என்ன என்ன பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வரலையா நானே ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு இருந்தே ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுன்னு சொல்கிறார் ஒருத்தர் ஜோக்காக சொல்கிறார் அப்போ ஒன்றுமே வீடே இல்லாதவன்லாம் இருக்கிறவனை பார்க்குறவோ வீடு இருக்கிறவனுக்கு எவ்வளோ சௌகரியம் குடிசை இருக்கிறது ஆனால் அந்த லெவலில் நம்ம கீழே இருக்கிறவங்களை நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சி பார்க்குற நே சுபாவம் கிடையாது நமக்கு மேலே இருக்கிறவனை நினச்சி பார்த்து நமக்கு அவ்வளவு இல்லையேன்னு ஏங்குறது நமக்கு பழக்கம் அது ஒரு தோஷம் அது ஒரு குறையாக சொல்லுகிறது சாஸ்திரம் நம்ம இப்படியே வேதாந்தம் படிச்சிருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த தோஷம் மனசில் பதியும் திரும்ப திரும்ப எதோ ஆசைப்படுது அப்புறம் அடுத்தது இதெல்லாம் விட முடியாது மூணாவது தோஷம் என்னன்னா ஃபேன் எல்லாம் நிறுத்தி விடலாமான்னா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி விடலாமா அப்படின்னா பண்ணுங்க வேற்றுக்கோட்டும் நீங்கள் சொல்கிறது புரியாது இப்போவே புரியல இதுவே பெரிய பொறுதா இதுக்கெல்லாம் நம்ம பழகி போயிட்டோம் இதெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது நம்மளால் இதுக்கெல்லாம் பழகிட்டோம் நம்ம நிறைய எத்தனை விஷயங்களுக்கு பழகிருக்கோம்னு எனக்கு தெரியும் எல்லாம் வந்து உதாரணம் சொல்லுறேன் நான் அருகே இப்ப கொடுங்கோ இதாகவே பண்ணுங்க இப்படியே போய் இப்படிலாம் கேட்கணும் முடியாது நிறைய பழகிட்டோம் மாடி முடியல நம்மளா நிறைய விஷயங்களுக்கு நம்ம பழகி போயிட்டோம் ஆஹா அது ஒரு தோஷமாக இந்த விஷயங்கள் அதனாலதான் அதுக்குற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம் பந்தப்படுத்துவது விஷயங்கிற வார்த்தைக்கே நம்மளை நல்லா கட்டி போடுறதுன்னு அர்த்தம் கட்டி போடுறதுதான் விஷயம் இந்த விஷய சுகம் இந்த விஷயம் அந்த விஷயங்கிற வார்த்தையிலே இருக்கு நம்மளை பந்தப்படுத்துறதுன்னு அப்போ மனசு எதை விரும்புகிறதுன்னா நம்மளோ கர்மம் பண்ணுறோம் சாதனங்களை மூணையும் யூஸ் பண்ணுறோம் மூன்று வகையான சாதனங்களையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற லௌகிக கர்மங்கள் வைதிக கர்மங்கள் எல்லாம் இந்த பாடி ஆப்ஜெக்ட்ஸு அப்புறம் என்விரோன்மெண்ட் இதுதான் பாடி மைண்டு நல்லா இருக்கணும் எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கணும் எனக்கு என்விரோன்மெண்ட்டு நல்லா இருக்கணும் அதுக்காக நான் வந்து வைதிகமாகவும் உழைக்கிறேன் லௌகிகமாகவும் உழைக்கிறேன் ஆனால் பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் அது தோஷத்தோடு தான் இருக்குது அது துன்ப துக்கம் கல துக்கம் நீக்க முடியல எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துக்கம் பூர்ணமாக போக மாட்டேங்கிறது துக்கம் கலந்தே இருக்குது அப்புறம் அடுத்தபடியாக பார்க்குற போது திருப்தி ஏற்பட மாட்டேங்கிறது இதை காட்டிலும் இன்னும் இருக்குது இதெல்லாம் என்ன விஷயம் இதை காட்டிலும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்க மனசு ஒரு விஷயத்தை பார்க்குற போது இன்னொன்று கம்பேர் பண்ணுறது அதை காட்டிலும் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கணும் அதை பார்க்குற போது இது ஒன்றுமே இல்லை அப்படிங்க நம்ம ஊர் ரோடை பார்க்குற வெளிநாட்டு ரோடை நினச்சி நம்ம ஊர் ரோடை நினச்சா எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு ரோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நானே சொல்லுவேன் சரி இப்போ வந்து நம்ம நாலு நாலு ரோடு ஸ்கீம் வந்துருக்கு இதெல்லாம் பார்க்குறவங்க கூட அங்கே இருக்கிறதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறவங்க அது ஒன்றுமே இல்லை அப்போ என்ன தோன்றுகிறது இது எவ்வளோ நல்ல ரோடு இருந்தாலும் நமக்கு முந்தி இருந்த ரோடை நினச்சி பார்க்கணும் அதை நினச்சி பார்க்காம இப்போ இருக்கிற ரோடை நம்ம என்ன சொல்கிறோம் அங்கே இருக்கிற ரோடை பார்க்கறதுனால மனசு ஒப்பிட்டு பார்க்குறது பார்த்துட்டு என்ன ரோடு என்னைக்கு உட்பட போகிறதோ இந்த நாடு அப்படி நினைக்கிறது மனசு அப்போ இந்த ஒப்பிடுறது அதனால என்னென்னா நிறைவு இல்லை அடுத்தபடியாக பார்த்தோம்னால நம்மளால சரி பரவாயில்லை இந்த ரோடு தான் உனக்கு பிடிக்கல இல்லை கார்ல இருந்து உனக்கு யாரும் போச்சோன்னா போகாது பேசாமல் இரு இடத்துல அப்படின்னா இல்லை இல்லை போய்தான் ஆகணும் விட இது மூணு ஒரு பெரிய குறை இந்த குறை அப்பப்போ நம்மளுக்கு என்ன பண்றதுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு நிறை சந்தோஷத்தை கொடுக்கல அடிமைப்படுத்தாத நிறைவான துன்பம் கலவாத இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் நமக்கு அது எவ்வளவு உழைச்சாலும் கிடைக்க எந்த ரீதியில் உழைச்சாலும் கிடைக்க ஏன் கிடைக்காதுன்னா அதுதான் மீன் வேதாந்த உபனிஷத்து சொல்லிடுறது உபனிஷத்து வேதாந்தம் ஞானகாண்ட சொல்றதுன்னா துக்கம் இல்லாத நிறைவான எதற்கும் அடிமையாகாத இன்பம் உன்னுடைய தேடிகின்றே இருக்கும் இந்த வேத பூர்வம் வந்து இப்படினா அது கிடைக்கும் இது கிடைக்கும்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து ஒரு வாரமா கடைசியில சிகரெட் பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படிங்கிற மாதிரி இந்த கர்மகாண்ட என்ன பண்றதுன்னா கர்மாவுனால் என்னதான் கிடைக்காது கர்மாவனால சாதிக்க முடியாது உலகத்தில் இல்லை செயலால் எல்லாம் செய்யலாம் செயல் புரி அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்கரேஜ் பண்ணுகிறது ஆனால் ஒரு ஓரத்தை சொல்லிடுறது ஆ செயலால் முழு நிறைவை நீ பெற முடியாது ஒரு ஓரமாக அதை சொல்லிடுது அப்பப்போ எங்கேயாவது சொல்லி வைக்கிறது கர்மனா பத்தியதே ஜந்துகு வித்தியா அச்சடி மொச்சியதே துறந்தி எத பாரதிண ஒரு ஸ்லோகம் லௌகி கமத்த விட்டு அதாவது கர்மத்தினால் மனிதன் பந்தப்படுகுராணா பத்தியத்தை ஜென் ஜன்முச்சு ஜானத்தினால் விடுபடுகுரா எனவே வழியை கா துறவிகள் கர்மம் செய்வதில்லை தஸ்மாத் கர்ம நிதய பாரதரிசினா இதெல்லாம் கர்மகாண்ட ஜாகிரதையா புரிஞ்சுங்க கர்ம காண்டமே தொடாதவங்களுக்கு ஆகா அப்பவே சொல்லி இருந்தா சௌரியமா இருக்குமே தோணும் ஆனா வேதாந்த என்ன பண்றதுன்னா வேத பூர்வத்துல நீ அடி வாங்கின பிறகுதான் என்னோட மதிப்பே ஒரு தெரிவித்து வேதபூர்வத்தை பண்ணு பக்குவம் இல்லாமல் இங்கே வந்த நான் சொல்கிறது உனக்கு புரிய அதனால் வாழ்க்கை சாஸ்திரமே அப்படி தான் சொல்லுது கர்மாவை பண்ணு ஆசையெல்லாம் அனுபவி அனுபவித்து பாரு தர்மமாக அனுபவித்து பாரு அதுக்கப்புறம் உனக்கே விவேகம் வரும் உனக்கு விளங்கும் அப்புறம் நீ விட்டே அது மரியாதையாக இருக்கும் அதனால் கர்மாவில் இருக்கிற தோஷத்தையெல்லாம் சொல்லி அப்ப நிர்தோஷ நிர்விஷய சுகம் எனக்கு வேணும் நான் கர்ணாவை பண்ணி அனுபவிக்கிற சுகமெல்லாம் சதோஷி சுகம் குறையோட கூடின விஷய சுகம் எல்லாம் வேணும் கண்டிஷன் என் சந்தோஷத்துக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் என் சந்தோஷத்துக்கு எனக்கு பணம் வேணும் என் சந்தோஷத்துக்கு எனக்கு ஆரோக்கியம் வேணும் வருவான் வேணும் இதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொன்ன சந்தோஷத்துக்கு எனக்கு ஆரோக்கியம் வேணும் ஏன் சந்தோஷத்துக்கு எனக்கு மனசு இப்படி இருக்கணும் ஏன் சந்தோஷத்துக்கு எனக்கு இதெல்லாம் வாழும் அப்போ எல்லாம் கண்டிஷன் நிபந்தனைகள் இதெல்லாம் இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் இதெல்லாம் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்க முடியாது அப்ப நீ வந்து எவ்வளோ விஷயத்துக்கு அடிமைங்கிறது சாஸ்திரம் கேட்கறது நீ எங்க சுவதந்திர புருஷன் நீ பரதந்திரம் அல்லவோ பரதந்திரம் தானே இதெல்லாம் வேணும் எனக்கு அது வேணும் அதுக்கப்புறம் எவ்வளோ வந்தாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது வசமாக சிக்கின்னு இருக்கோ வசமாக இதில் மாட்டின்னு இருக்கோ இது உலகத்தில் எல்லோருக்கும் இது சுபாவம் அதனால தான் கிருஷ்ணன் சொல்கிறார் தேத்தம் க்ணே புண்ணே மத்தியலோக்கம் விசந்தி ஏம் தயிதர்மனு காம காமா காமாந்தி மாப்னோ காம காமி நிறைய நம்ம சாஸ்திரங்களில் பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் நமக்கு ஆசை ஆசையினால கர்மா இச்சை ஜான இச்சாசக்தி ஜானசக்தி கிரியாசக்தி அங்கே ஒரு விஷயம் இருக்குது அமெரிக்கா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்கு ஞானம் கிடைச்சுடுறது எனக்கு அங்கே போகணும்னு ஆசை இச்சாசக்தி அப்புறம் போகிறேன் இப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இப்படி கடப்பு போட்டு பார்த்துவோம் ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது இப்படிப்பட்ட இந்த மாதிரி சுகம் தான் கிடைக்குமா உலகத்தில் வேறு சுகமே இல்லையா என்ன முடியும் ஞானியும் பார் ஜானி இருக்கார் பார் உலகமே அவர் நமஸ்காரம் என்றது எல்லோரும் அவரை போற்றுகிறார்கள் வணங்குகிறார்கள் ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாது அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது எதுலையும் இல்லை அவர் கண்டிஷனே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கு சொன்ன மாதிரி ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா எஸ்வாத்மரதி ரேவ சார் ஆத்ம திருப்தச்ச மாணவ ஆத்மன்னேவச்ச ால் ஒமில்லை செய்யாததால் ஒன்றை இழப்பதும் இல்லை அவன் எதன் பொருட்டும் இன்பத்தின் பொருட்டு அவன் எதனையும் எவரையும் எங்கும் எதையும் சார்ந்திருப்பதில்லை இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறப்ப இந்த இப்படி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு யார் சொல்றார் வேதாந்தம் முரசு அறிகிறது நம்ம எப்போ நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்கு வேதாந்த டிண்டிமாங்கிறது கர்மகாண்டத்தையும் ஞான காண்டத்தையும் கம்பேர் பண்ணுறது அது என்ன சொல்லுகிறது கர்மா பண்ணினா கர்மத்தினுடைய பலன் பரோட்சம் அதிருஷ்ட கர்மாவ சொல்கிறோம் இது வந்து சமைச்சா சாப்பாடு கிடைக்குங்கிறது பரோட்சம் இல்லை அபரோட்சம்தான் கர்ம பலன் வந்து எப்படிப்பட்டது பரோட்சம் நீங்கள் எல்லாரும் ஜபம் பண்ணுங்கோ இந்த ஜபத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமான் கண்ணுக்கு தெரியாது கர்மஃபலன் பரோக்ஷம் சரி அப்படியே கர்மபலன் கிடைச்சா அது நித்தியமாக அனித்தியமானா அனித்யம் நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எல்லா துறையிலையும் உழைக்கிறேன் அதாவது லௌகிகமாகவும் நான் உழைக்கிறேன் ஆன்மீக சாதனைகளையும் நான் உழைக்கிறேன் ஆன்மீக சாதனை நான் சொன்னல கர்மகாண்டம் இந்த மாதிரி எல்லாரும் அதானே போகிறாங்க கோயிலுக்கு போகிறதெல்லாம் எலுமிச்சம் போட விளக்கெல்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாங்க இப்போ கோயிலுக்கு ஜோசியர் சொல்லி தான் போயின்ட்டு ஜோசியர்கள் வாழ்கள் அப்படியாவது இந்த வழிக்கு திரும்புகிறாங்க அதனால் வந்து இது அவங்க சொல்றதில்ல நம்ம சாஸ்திரத்தில் அது இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை அங்கே வரணும் அங்கே வந்து அங்கே கர்மகார்டன் இங்கே ஞானகார்டு அங்கே மேலே வச்சுருக்கோம் தியாகசாலையை அதுதான் வச்சுருக்கு அதில் சில பிரயோஜனங்கள்லாம் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல அதை பார்த்தா தானே இதை பார்க்க முடியும் ஏதாவது கர்மாவினுடைய மகிமையும் சொல்கிறது சாஸ்திரம் கர்மத்துடைய லிமிடேஷன் சொல்வது அதுதான் மகிமை அதனுடைய சிறப்பையும் சொல்லுகிறது அதனுடைய குறைபாட்டையும் சொல்லுகிறது முண்டகோபுரிஷத் மந்திரமே அப்படி தானே பெற்றிருக்கு தியம் மந்திர கர் கவயோயப்பேத்தாச்சரம் சத்தியாஷவன் சுகத்தோக்கே கேவேஹ கர்மா திஜீவிஷேதானேஸ்தர்மிப்ப ந கர்ம நாமதி வெச்சதை கஷ்டப்பட்டு எவ்வளவு அழைச்சாலும் நம்ம அடையிற பலனில் இவ்வளவு குறைபாடு இருக்கு ஆக நமக்கு இந்த குறைபாடு புரிஞ்சுக்கிறது தான் கர்ம காண்டத்தினுடைய பிரயோஜனம் கர்ம காண்டத்தை கடைபிடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா கர்மத்தினால் அடையக்கூடிய பலனில் இருக்கிற தோஷத்தை புரிஞ்சிக்கிறது தான் கர்ம காண்டத்தை அனுஷ்டிக்கிறது பிரயோஜனம் சங்கராச்சாரியவர் கர்மகாண்டா வைராகிய சித்தியர்த்தம் வைராக்கிய சித்தியர்த்தம் தனம் தர்மார்த்தம் தர்ம சித்தசித்தியர்த்தம் வைராகிய சித்தியர்த்தம் நம்ம என்னோன்னா ஞான வைராட்டிய சித்தியார்த்தம்னே ஒரு கர்மா பழிடுவோம் அது விசேஷம் அது இன்னும் அது கொஞ்சம் அது என்ன ஜோக்கு அது ஞான வைராக்கிய சித்தியார்த்தம்னு சொல்லியே ஒரு பூஜை பழிடுவோம் நல்லது தப்பு இல்லை கர்மாவுக்கு அது ஒரு சக்தி இருக்குது இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் பிரகதாரண்ய கோப்பில் பல இடங்களில் காணப்படுறது அதெல்லாம் நான் இங்கே சொல்லல தேவைப்பட்டால் மற்ற இடத்துல சொல்கிறேன் இப்போ எவ்வளோ உழைச்சாலும் இந்த மூன்று தோஷங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஸ்லோகத்தில் என்ன பரோட்சம் அசத்து அனித்ய ஞானம் என்று படிக்க போறோம் உபனிஷத்தை படிக்க இது படிக்கிற போதே என்ன தெரிய போகிறதுனா சர்பம் பிரம்ம யமாத்மா பிரம்ம அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயம் விஷயம் தெளிவாக மனசில் நல்லா ஸ்புரிச்ச உடனே என்ன பண்ணுகிறதுனா அது பரோட்சம் பரோட்சம் இல்லை அபரோக் அப்போவே புரியுது கிருஷ்ண அவகமும் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக கர்ம காண்டத்தையும் ஞான காண்டத்தையும் சொல்லுகிறது பரோக்ஷம் பிரத்யசலம் பரோக்ம் அசலம் கர்ம கர்ம பலம் பரோக்ஷம் அசத்து கர்மபலன் வந்து பரோக்ஷமாகவும் இருக்கு அசத்தாகவும் இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பலன் உடனே தெரியாது கொஞ்ச நாள் ஆகும் உடனே ஒண்ணு அந்த பலன் தெரியாது மாத்திரம் கண்ணுக்கு தெரியாது அது எப்படி ஒர்க் பண்றது அதோட சயின்ஸ் கூட நமக்கு தெரியாது செல்போன் கூட எப்படி ஒர்க் பண்றது சயின்ஸ் தெரிஞ்சிடலாம் இந்த கர்மா வந்து இந்த கர்மா இந்த பலரை கொடுக்கறது எப்படி அது எப்படி லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் சயின்டிஃபிக்காக அதை ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிடுவோம் அது மேலே பண்ணுறதப்பா இதுக்கு வந்து ஸ்ரெத்தான் பண்ணு அதுக்கு நீ அது அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு சொன்னால் நீ ஒரு ரிஷி இல்லாட்டி நீ ஒரு பெரிய யோகியாக மாறணும் நீ பெரியா ரிஷியா மாறினியானா இந்த கர்மா வந்து எப்படி பலனை கொடுக்கறதுங்கிறத நீ உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உனக்கு அது முடியுமா உன்னோட வயசு உன்னுடைய சக்தி அதனுக்கெல்லாம் இல்லை அப்போ ரிஷிகள் மகா யோகிகள்லாம் வந்து சொன்ன கண்டுபிடிச்சதுதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் யாம் ரிஷதோமம் அன்வை சந்தேவாஸ் தபசா சிரமேன உனக்கு ரிஷித்துவமோ யோகித்துவமோ உனக்கு இருந்ததுன்னா நீ வேணும் அந்த சயின்ஸை கண்டுபிடி அப்போ நீ கண்டுபிடிச்சி ஆனால் இன்னொருத்தருக்கு லாஜிக்கலா சொல்ல முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அது உனக்கு மாத்திரம் அது பிரத்யக்ஷம் அதனாலதான் யோகி பிரத்யம் யோகி பிரத்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு யோகிக்குத்தான் முடியும் இன்னொரு யோகிக்குத்தான் முடியுமே தவிர யோகி இல்லாதவன் யோகியினால் உணரப்படுவதை உணர முடியாது இவனு யோகி ஆனால் தான் முடியும் அது மாத்திரம் இல்லை நிறைய நன்மைகள்னா இருக்குலம் கர்ம ஞானம் பிரத்யம் சஃபலம் ஞானத்தைத்தான் நீ அபியாசமும் பண்ணணும் போர் பண்ணின கர்மாலாம் ந கர்மனா ஆனால் ஜாக்கிரதை கர்மா பண்ணினவனுக்கு சொல்றது கர்மா பண்ணாதவனை பார்த்து இதெல்லாம் சொல்லலை அதனால கர்மத்தை தொடங்காதவனுக்கு முன்னால் இதை போய் சொல்லிட்டோன்னு வச்சுங்க ரோகி கொதித்ததும் வைத்தியன் விதித்ததும் ரோகிக்கு பிடிச்சதும் நெய்யான் வைத்தியன்னு சொன்னாலும் நெய் சாப்பிடுங்க சௌரியமாக போச்சு நீ கர்மத்தினால ஏற்கனவே இவன் சோம்பேறி இவன்கிட்ட கர்மாவால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டா அதுதான் நானும் விரும்பிட்டு இருந்தேன் சௌரியமாக போச்சு அப்படின்னு சொல்லி நான் இவன் கடைசியில் என்னாச்சுன்னா வேதாந்தமும் புரியாது கர்மஃபலனும் போச்சு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இதோஷ்டோஷ்டா அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா கச்சின்னோபயிரா சின்னாப்ரமிவ ஷி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மண பதி யோகபிரஷ்டனை பற்றி கேட்கும் போது கர்மகாண்ட பிரயோஜனமும் போச்சு ஞானகாண்ட பிரயோஜனத்தையும் அடையலை இவனோட கதி என்னாக போகிறதுன்னு கேட்டான் கிருஷ்ணர் உண்மையாக அது கவலைக்கூடாது எல்லாம் நல்லது நடக்கும் நதி கல்யாண பத்தஸ்டி துர்கதி ஆஹ் இந்த கர்மகாண்ட ஜான காண்ட விவரம் விவரம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது உபனிஷத்தை சொல்கிற போதே அதெல்லாம் கிடையாது இங்கெல்லாம் சொர்க்க லோக வர்ணனையே கிடையாது உபனிஷத்துக்குள்ள சொர்க்கத்தை பற்றி பேச்சே கிடையாது சொர்க்கத்தை பற்றி சொல்லும் எதுக்கு சொல்லும்னா அது அனித்தியம்னு சொல்றதுக்காக சொல்லும் பிரம்மலோகத்தையே அனித்யம்னு சொல்லும் ஆக கர்மபலன் வந்து பரோட்சம் அசத்து ஞானபலன் பிரத்யக்ஷம் சத்து ஆக ஞானத்தைத்தான் நாடகம் இப்போ உபனிஷத்துக்கு வரும்போதே உபனிஷத்து எதுக்காக படிக்கிறோங்கிற எண்ணத்தோடு படிக்கணுன்றது தான் இவ்வளவு பீடிகள் உபனிஷத்தை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இல்லைன்னா தகுதியை வளர்த்துக்கணும் உபனிஷத் படிக்கிறதுக்கு நமக்கு தகுதி உபனிஷத்து நமக்கு உண்மையான பிரயோஜனத்தை கொடுக்கணும்னு சொன்னால் உபனிஷத்து நமக்கு உண்மையான பிரயோஜனத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம இந்த மூணு குறையும் புரிஞ்சு இந்த சுகமே எனக்கு வேண்டாம் மனித பிறவியே எனக்கு வேண்டாம் போர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிற ஒரு திருட வைராக்கியம் இருக்கணும் விவேக வைராக்கியம் இருந்தால் தான் இந்த வேதாந்தம் நமக்கு உடனே பிரயோஜனம் கொடுக்கும் ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம்னா இன்னும் தெரிஞ்ச இதை திரும்ப படிக்கிறது நமக்கு நிதித்தியாசனம் படிக்கிறது ஒரு ஒருத்தரமே இதை நம்ம வந்து கேட்கறது படிக்கிறது எல்லாமே நிதித்தியாசனம்தான் ஆக சில பேருக்கு இது சிரவணமாக இருக்கலாம் சில விஷயங்கள் மனநமாகவும் இருக்கலாம் சில விஷயங்கள் நிதித்தியாசனமாகவும் இருக்கலாம் ஆக பொதுவாக நான் இந்த கருத்தை சொல்லி நான் இதை பூர்த்தி பண்ணுறேன் இந்த கர்மகாண்டேந்து ஒருத்தன் ஞான காண்டத்துக்கு வந்துவிடும் போர் ரூப்பா எனக்கு எல்லாம் நல்லா பண்ணியாச்சு நான் எங்கள் பெரியவங்கள்ட்டேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டேன் நல்லா நிறைய சந்தியாந்தனம் பண்ணினேன் நிறைய கர்மாக்களை எல்லாம் பண்ணேன் அக்னிஹோத்திரம் பண்ணேன் பூஜை பண்ணேன் ஜபம் பண்ணேன் யாத்திரை பண்ணேன் எல்லாம் செஞ்சாச்சு எதுக்காக ந ஞானம் அல்லது எதிர்கூடுமோ அப்படின்னார் தாய்மாரி தான் பக்தி நெறி நிறைநின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை மூழ்கியும் நதிகளிட மூழ்கியும் அப்படின்லாம் சொன்னார் தாய்மாரன் கெதி கூடுமோ ஞானம் கெதி கிடைக்குமா ஆக ஞானத்தை கருத்துக்காக படிக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் வேதபூர்வம் கர்மகாண்டம் சாத்திய விஷயங்களை பற்றி பேசுகிறது வேதாந்தம் சித்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அடையப்பட வேண்டியதானால் செயல் புரிய வேண்டும் அடையப்பட்டதை அறிந்து கொள்ள வேண்டும் அடைந்து அடைந்திருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கர்ம காண்டத்துல விஷயம் என்னது சாத்திய விஷயம் இங்க இருக்கிற விஷயம் என்னது அடைய வேண்டியதே இல்லை வேதாந்த ஏற்கனவே நாம அதுவா இருக்கிறோம் நாம அதுவாகத்தான் இருக்கோம் எதை நாம தேடுறோமோ எந்த ஒரு துன்பம் இன்பத்தை நாம் தேடுகிறோமோ எந்த ஒரு நிறைவான இன்பத்தை நாம் விரும்புகிறோமோ எந்த ஒரு பந்தம் கண்டிஷன் இல்லாமல் பந்தம் பந்த் நிர்பந்தமான நிர்பந்தம் இல்லாத அன்கண்டீஷன் ஆனந்தத்தை சுதந்திர ஆனந்தத்தை நாம் விரும்புகிறோமோ அது நம் ஸ்வரூப்பம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அது சித்த விஷயம் சித்த விஷயம் தான் என்ன இருக்கு அதுவாக இருக்கு அதை இன்னொரு விஷயம் எத்யத் சாத்தியம் தத்தத் அனித்யம் எதெல்லாம் சாத்தியமோ அதெல்லாம் அனித்யம் எது சித்தமோ அது நித்தியம் சித்தமானது நித்தியம் சாத்தியமானது அனித்தியம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி இப்போ பாருங்கள் இப்போ கேளு இப்போ அமெரிக்காவோட அதிபரோட கதி இப்போ என்னாச்சு கேள்விப்படுறோம் நானும் ரொம்ப படிக்கிறேன் அப்பப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ என்னாச்சு புஷோட கதி இத்தனை நாளாக ரொம்ப பலமாக இருந்த இப்போ என்னாச்சுன்னா இன்னொரு பார்ட்டிக்கு பலம் வந்துடுது இனி ஏதா இருந்தாலும் நிறைய சிக்கல்லாம் ஆரம்பிக்கும் நினைச்சபடி இப்போ ஈராக்கில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அவரோட கதி அனித்யம் சரியான உதாரணம் கரண்ட் இஷ்யூ புரியும் எல்லாமே கவுன்சிலர் பதவி என்ன அப்போ புஷ்ஷேன்ற கதி அப்படி இருக்கிறப்போ அந்த அப்படி இருக்கிற போதை சார்ந்திராத ஒரு பேரின்பம் நமக்கு உபனிஷத் கத்துக் கொடுக்கிறது உபனிஷத் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது அப்ப இதை படிக்கிறதுனால என்னன்னா இதுக்கு ஏதாவது செலவான ஒரு வயசாக செலவில்லை ஒரு மையம் உட்காந்து படிக்கணும் இதுக்கு ஏதாவது கரம்பி பூஜை பண்ணணுன்னா கோவில் அந்த இது தக்ஷணாமூர்த்தி வித்யா பீட்டத்தை நடத்துறதுக்கு அந்த ஷை நடத்துகிறதுக்கு அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பூஜைக்கு பண்ணுறதுக்கு சம்பளம் மாலை புஷ்ப மாலை வேடா பூஜை எவ்வளோலாம் இந்த இதுக்கு செலவு அதுக்கு மாதம் எவ்வளோ செலவாகிறதுன்னா அதுக்கெல்லாம் செலவு சித்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது என்ன செலவு நல்லா இருக்கும் நமக்கு என்னென்னா புஸ்தகம் கூட எல்லாம் ஃப்ரீயாக எடுத்து எல்லாம் போட்டிருக்கு சங்கராச்சாரியர் கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு அது சொல்லியிருப்பார் எப்படி சிஷ்யனெலாம் எழுதிருப்பான் கற்பனை பண்ணி பார்த்தாலே என்ன பண்ணுறது நமக்கு இப்போ நோட்டு பேனாக வாங்கி கொடுத்தாலே எழுதத் தோணலை அப்படி இருக்கிறப்போ அவன் ஏடு வச்சு அழுத்து அழுத்து எழுதுணும் இது வந்து அவர் வேற அவர் அவர் சொல்ல சொல்ல சிஷியங்கள்லாம் எழுதினிதுங்கிறாங்க அவராக எழுதினதுன்னா சொல்கிறாங்க இத்தனையும் எழுதினோம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வேற கிளீனாக இருக்குது இத்தனையும் இத்தனை வருஷமாக இந்த மேனுஸ்கிரிப்டில் பாதுகாத்து அவர் சுமந்துட்டு ஊர் ஊராக போனாராம் சங்கராஜர் அவரே சுமைப்பாராம் தான் எழுதின பாஷ்யெல்லாம் கட்டுக்கட்டாக விடு போட்டு சுமந்துட்டு நடந்து போவார் சிஷ்யர்கள் வேறே சுமப்பாங்க அவருக்கு என்ன ஆசிரமமாக வச்சுருந்தார் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தார் அவ்வளோதான் கடைசியில் தானே மட்டப்பெல்லாம் கட்டினது அப்படியே ஊர் ஊராக நடந்து போயிட்டு இருந்தார் அங்கே எந்த பெரியவங்களை எல்லாம் பார்த்தார் ஒரு சரித்திரத்தில் கூட சொல்கிறாங்க காஷி ராஜா வந்து பல்லத்து பரிவாரம் பெருசாக கொடுக்குறோம் இத்தனை ஆட்கள் வச்சுங்கோ எல்லாத்தையும் வச்சுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காஷி காஷி ராஜா மகாராஜா சொல்ற அவர் சொல்கிறார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கொடுக்குற ரொம்ப அன்போடு கொடுக்குறது சந்தோஷம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற ராதிசங்கர் அப்புறம் நீங்கள் நடந்து இந்த பள்ளத்தில் போகலாம் அப்படின்னா என் கால் நல்லா இருக்கிறேன் நான் நடந்தே போலேன்னு போகிறேன் அப்படிலாம் கேள்விப்படுறோம் அப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு விதமான விளம்பரம் கிடையாது அந்த வித்வத் அந்த தைரியம் அதனால தான் அவதாரம்னு சொல்கிறோம் சங்கராச்சாரியார எதுக்கு சொல்கிறேன் நமக்கெல்லாம் இப்போ எல்லாம் செலவில்லைங்கிறதுக்காக இவ்வளோ பேச்சு ஒரு பைசா செலவில்லை நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா புரிஞ்சிக்கிறதத்தான் பண்ணி ஆகும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது எப்படி ஐ டாக்டர்கிட்ட போய் கண்ணை செக் பண்ணினா திரும்ப திரும்ப மாட்டி மாட்டி மாட்டி தெரியுறதா தெரியுறதா கேட்டுகிட்டு இருக்கார் அது மாதிரி முண்டைக்கு ஆப்ரேஷனுக்கு கண்ணாடி மாட்டி தெரியுறதா அப்புறம் கேன் ஆப்ரேஷனுக்கு தெரியுறதா அப்புறம் கை வந்தி ஆப்ரேஷன் தெரியுறதா எல்லாம் எல்லாம் பார்த்துட்டேன் பரிசாக எல்லாத்தையும் பார்த்து முடியும் இருக்கிற சாஸ்திரமெல்லாம் பார்த்துக்கணும் குறைஞ்சது ஒரு பத்து பதினைந்து வருஷம் பார்த்துக்கணும் தெரியுதா தெரியல என்ன நான் போயிட்டு வரேன் என்ன அப்படிதான் சொல்லணும் இப்படி என்ன விசேஷம்னா சாஸ்திர தர்ப்பணம்னு சொன்ன என்ன நான் பார்க்கறதுக்கு என்ன நான் பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன நான் பார்க்கணும்னா கண்ணாடி தான் பார்க்கணும் என்ன நான் பார்க்குறதுக்கு நானே வந்து திடீர்னு இப்படி எதா பண்ணி அந்த பக்கம் போய் நின்னுண்டு இப்படி எதா தலைக்கு வழியாக வெளியில் போய் அங்கே போய் நின்றுடைய ஃபேஸை பார்த்து ஓ இந்த கண் இப்படி இருக்கேன் இது சரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்து தலையை வர முடியுமா என்ன பண்ண என்னோட என்னை நான் பார்க்கறதுக்கு கண்ணாடி கண்டிப்பாக வர கண்ணாடியில் என்னை தான் பார்க்குறேன் கண்ணாடியில் என்ன தான் பார்க்குறேன் எப்படி என்ன நானே பார்க்குறதுக்கு எனக்கு கண்ணாடி ரொம்ப அவசியமோ கவனமாக புரிஞ்சுங்க ரொம்ப முக்கியம் என்ன நான் பார்க்குறதுக்கு எப்படி எனக்கு கண்ணாடி அவசியமோ இந்த உடம்ப ஸ்தூல சரீரத்தை பார்க்கறதுக்கு அதே மாதிரி நான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சாஸ்திரங்கிற கண்ணாடி அத்தியாவசியம் புரியுறதோ வழி இல்லை நான் யாருன்னு இப்படியே போய் இப்படி இப்படி என்ன பண்ணுவோம் தனித்தனியாக ஆட்டோமேட்டி தவிர ஒன்றும் பண்ண முடியாது இந்த சாஸ்திர விஷய தர்ப்பணங்கிறது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுரீர தரிசனத்திற்கு கண்ணாடி அவசியம் தேவை ரசம் பூசிய கண்ணாடி அவசியம் தேவை எல்லாம் காசு போடுறது முன்னாடி தர்கசாஸ்திரி கேள்வி கேட்பான் ரசம் பூசிய கண்ணாடி எல்லாம் வேணும் அதே மாதிரி நான் யாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத்துங்கிற கண்ணாடி எனக்கு அத்தியாவசியம் இந்த உண்மையை புரிஞ்ச பிறகு இந்த கண்ணாடியை பாக்குறோமா இல்லைங்கிறது வேற விஷயம் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத்துங்கிற கண்ணாடி ரொம்ப அவசியம் இப்ப எனக்கு ஏதாவது சரியா என்னோட உடம்புல சரியில்லைன்னா நான் திருத்திக்கிறது என் உடம்ப தான் தெரிஞ்சுப்பேன் கண்ணாடியை பார்த்து என்ன தான் சரி பண்ணிப்பேன் கண்ணாடியை பார்த்து என்ன பண்ணிப்பேன் என்னன்னா சரி பண்ணிப்பேன் அதே மாதிரி உபனிஷத்தை படித்து நான் என்ன பண்ணிப்பேன்ண்ணா என்ன யாருன்னு நான் தெளிவாக புரிஞ்சுப்பேன் என்னன்னா சரி பண்ணுவேன் கண்ணாடியை பார்க்குற போது இங்கே எதாவது அழிப்பு இருந்ததுன்னா அதே மாதிரி உபனிஷம் சொல்கிற போது நீ வந்து பூர்ணமானவன் உன்னை அபூர்வம்னு நினச்சிட்டு இருக்கியன்னா அதுவும் அபூர்வம் நினைச்சிருக்கிற அந்த இடத்த தொடச்சுடுவேன் சரி பண்ணிவிடுவேன் கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள சம்பந்தம்னு பேர் சங்கராச்சாரியார் அடிக்கடி சம்பந்த பாஷ்யம்னே எழுதுவார் மிருகதாரணத்தில் அது பெரிய டாபிக் சம்பந்த பாஷ்யம் அதுக்கு வந்து ஸ்லோகம் வண்டி வண்டி எழுதி வச்சிருக்கார் சுரேஸ்வராஜர் சம்பந்த வார்த்தைகள் சம்பந்த பாஷ்ய வார்த்திகம் எல்லாம் ஆயுஷ்காலம் போகிறார்ணிக வார்த்தை ஸ்லோகமே பண்ணிட்டாரம் இருக்கு இனி பிரகதாரண்யம் படித்து முதல்ல மந்திரம் புரியணும் அப்புறம் மந்திரத்துக்கு பாஷ்யம் அப்புறம் அதுக்கிற விசாரம் அதுக்கப்புறம் வார்த்தைகள் அப்புறம் வார்த்தைகத்துக்கு டீக்கா அதுக்கு ஒரு டிப்பணி என்னன்னா நிறைய ஜென்மம் எடுக்கும் போயிருக்கு ரவிப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ஹோல் ஆசிரமத்தில் என்னுடைய ஜென்மா முழுக்க எடுத்தாலும் முடிக்க முடியாது பத்து ஜென்மா எடுத்தால் தான் முடிக்க முடியும் அவ்வளவு ஆழமா நல்லா சொல்லியிருக்காங்க எதிர்ப்பு சொல்ல இப்ப நான் இத்தனை நேரம் பேசிட்டு இருக்கேன் இல்லையா காலை வகுப்பு இந்த வகுப்பு எல்லாமே என்னது என்ன சம்பந்தம் சொல்றது அதாவது கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன கனெக்ஷன் சொல்லித்தோம் ஆகையினால அதை பத்தி நம்ம பேசிட்டோம் இத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க நம்ம சித்த விஷயத்தை பார்க்க சித்த விஷயம் என்னங்கிறத பற்றி உபனிஷத்தை சொல்லித்தரப்போகிறது அப்போ வேதம் நீங்கள் இதை படிக்கிற போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் வேதத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் மனுஷப்பிரவியினுடைய மதிப்பை பற்றி தெரிஞ்சுருக்கணும் உபனிஷத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகுதி வேதம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் மனுஷ ஜென்மான்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் வேதத்தினுடைய பூர்வபாதம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுருக்கணும் அந்த பூர்வபாக தெரிஞ்சுக்கிட்டது என்ன வேதபூர்வம் என்ன வேதாந்தம் என்ன இதெல்லாம் பிரித்து தெரிஞ்சு சாதன சதுஷ்டம்னா என்ன அனுபந்த சதுஷ்டம்னா என்ன எல்லாரும் தெரியும் அனுபந்த சதுஷ்டயம் சாதன சதுஷ்டயம் இதெல்லாம் உடைய ஒருத்தந்தான் இதுக்குள்ளே வர உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜானார்த்தம் அந்த உண்மையை நன்கு அறிந்து கொள்வதற்காக குரு கிட்ட போகிறேன் இந்த உபனிஷத்தில் குருவும் சிஷ்யன் யாருன்னே சொல்லல மாண்டூக்கிய உபனிஷத்தில் குரு யார் சிஷ்யன் யாருன்னே சொல்லல நாம் புரிஞ்சுக்கணும் ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் எல்லா உபனிஷத்துலேயும் பெரும்பாலும் குரு சிஷ்யன் இருக்கிறதுனால இதுலையும் ஒரு குரு ஒரு சிஷியனுக்கு சொல்லிக் கொடுத்ததாகத்தான் நாம் அர்த்தம் பண்ணிக்க ஓரளவுக்கு நான் இதை நான் பூர்த்தி பண்ணுறேன் இந்தளவுக்கு தான் இதை சொல்ல முடிகிறது இந்தளவோட நான் இதை பூர்த்தி பண்ணுறேன் இப்போ நாம் இந்த உபனிஷத்துன்னு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த உபநிஷத்து நிறைய இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருந்ததாக சொல்லுகிறாரு உபநிஷத்துக்கு பொதுவான அர்த்தம் என்னன்னு கேட்டால் குருவுக்கு பக்கத்தில் போய் ஆத்மா பிரம்மன் உண்ணுங்கிற ஞானத்தை பெற்று நம்முடைய துக்கத்தை அடியோட நீக்கிறதுன்னு அர்த்தம் உப நீதான் உபனிஷத்துக்கு பொருள் குருவுக்கு பக்கத்தில் போகிறது ஞானத்தை பெறது நம்முடைய துக்கத்தை போக்கிக்கிறது துன்பத்தை போக்கிக் இப்படி இந்த இந்த இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உள்ள இந்த உபனிஷத்துக்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பது இருந்ததாக சொல்லுகிறார்கள் இப்போ பழக்கத்தில் வந்து நூற்றி எட்டு புஸ்தெல்லாம் நூற்றி எட்டு உபனிஷத்து போட்டிருக்காங்க ஆனால் அது ரொம்ப முக்கியம் பத்து உபநிஷத்து தான் ஏன்னா பிரம்மசூத்திரத்தில் இவர் வேதவியாசர் இந்த உபனிஷத்துக்களை தான் ரொம்ப விஸ்தாரமாக விசாரம் பண்ணியிருக்கார் இன்னும் சில உபனிஷத்துக்களை விசாரம் பண்ணினாலும் 10 ஆதிசங்கர பத்து உபனிஷத்துக்கு தான் பாஷம் எழுதிருக்கிறார் இன்னும் ஒரு சில உபனிஷத்துக்கு ஐத்தரேய்ச்சாந்தோக்கியம் ப்கதாரண்யகம் அதை ஒரு ஸ்லோகமாக பண்ணிட்டாங்க ஈஷாவாசியோபனிஷத்து தேனோபனிஷத்து கட்டோபனிஷத்து முண்டகோபனிஷத்து மாண்டூக்கியோபனிஷத்து பிரஷ்னோபனிஷத்து ஐத்தரேயோபனிஷத்து தைத்திரியோபனிஷத்து சாந்தோக்கியோபனிஷத்து பிருகதாரண்யம் உபநிஷத்து அதில் நாம் படிக்க போகிற உபநிஷத்து இந்த மாண்டூக்கிய உபநிஷத்து இது அதர்வண வேதத்தைச் சேர்ந்த உபநிஷத்து ஒரு பிரபனிஷத்துக்கு பெயர் என்ன வைக்கப்பட்டிருக்கு சில பேர் சொல்றாங்க என்ன மண்டூக உபனிஷத்து மாண்டூக்கியத்துக்கு நிறைய பேர் வாயிலும் வழிபட்டு இந்த வார்த்தையே இல்ல முண்டகோபனிஷத்து அதுவும் உபனிஷத்து தான் அதில் அறுபத்தஞ்சு மந்திரம் இருக்கு அது ஒரு பூர்ணமான ஒரு உபநிஷத்து அது குண்டக்கோ உபநிஷத் அந்த உபனிஷத்துடைய அர்த்தம் வேறு அது மொட்டத்தலை அதுக்கு ஒரு விரதம் இருக்குது சிரோவிரதம்னு ஒரு விரதம் சொல்லியிருக்கு அதனால அந்த உபனிஷத்துக்கு அவங்க பேர் வச்சுருந்தாங்க இங்கே மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு விசேஷமான அர்த்தம் இல்லை மண்டூக்கர்னு ஒரு ரிஷினால் உபதேசிக்கப்பட்டது ஆகையினால மாண்டூக்கிய உபனிஷத் அப்படின்னு இருப்பேன் மண்டூக்கஹான்னு ஒரு நம்ம சில சமயம் சொல்றது உண்டு கூப்ப மண்டூக்கம் மண்டு கிணத்து தவளை அப்படிங்கிறதுக்கு வந்து கூப்ப மண்டூக்கம்னு சொல்லுவோம் கிணத்து தவளை மாதிரி இருக்கியே உலகமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம் சரியான மண்டு திட்டத்தில் கூட இருக்கு மண்டு மண்டு மண்டு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஏதோ இந்த தமிழை கதையாக இருக்கும் இந்த டக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது என்னது வாத்து வாத்து அடையன் அப்படியே பேர் இருக்கு வாத்து மடையன் மண்டு எல்லாம் நம்ம பழக்கத்தில் பேசிடுக்க ரிஷிங்கிறது ஒரு அர்த்தம் மண்டூக்கரிஷியினால் வழங்கப்பட்டதுனால இது மாண்டூக்கிய உபனிஷத்து அப்படி இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு அவஸ்தையிலிருந்து இன்னொரு அவஸ்தை மூணு அவஸ்தையை பற்றி இந்த உபனிஷத் பேசிடுது ஜாக்கிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா சுசுத்தி அவஸ்தா மூன்று அவஸ்தைகளை பற்றி பேசுறதுனால ஒரு அவஸ்தையிலேருந்து இன்னொரு அவஸ்தைக்கு தாவறது அப்படிங்கிற அர்த்தத்தில் மாண்டூக்கியம் அப்படின்னு தவழ தாவற மாதிரி நம்மளும் ஒரு ஜீவன் வந்து இதுலேருந்து அந்த அவஸ்தைக்கு தாவரா அந்த அவஸ்தைக்கு தாவரான்னு ஒரு அர்த்தம்னு சொல்கிறாங்க ஆனால் இதுல எல்லாம் தாற்பயில்லை சங்கராச்சாரியர் ஒரு அர்த்தம்னு சொல்லலை மாண்டூக்கியம் இதெல்லாம் நம்ம சொந்த கதை ஆதிசங்கரர் வந்து இன்னும் விசேஷமா விளக்க சொல்ல அங்கவங்க அங்கங்க ஒரு ஒருத்தர் சொன்னது ஆதிசந்திரர் உபனிஷத்துல எதுக்கு விஷயமோ அதுக்கு மாத்திரம்தான் அர்த்தம் சொல்றது மாண்டூட்சிய உபனிஷத் என்ற பெயர் ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஆதிசங்கரர் ஒரு காரணமும் சொல்றதில்லை ஆனால் நமக்கு ஆதிசந்திரர் சொல்லாததுனால அதுல நமக்கு தாற்பயும் இல்லை ஆக இப்பேற்பட்ட இந்த உபனிஷத்தை நாம் படிக்க போறோம் இந்த உபனிஷத்தினுடைய மந்திரங்களை எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னால நாம அதுக்குரிய சாந்தி காற்றம் இருக்கு அப்புறம் சங்கராச்சாரியர் கம்பீரமான ஸ்லோகங்கள்லாம் இருக்க அதை நான் வந்து சொல்லணும்னு நான் ரொம்ப விரும்பினேன் அதுக்காக நான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் போட்டிருவேன் அதிலே இந்த இதுலேயே இருக்குது பாஷ்யம் எழுதுறதுக்கு முன்னால் முதல் மூணு ஸ்லோகம் சொல்கிற கட இல்லை முதல்ல ரெண்டு ஸ்லோகம் கடைசியில் மூணு ஸ்லோகம் சொல்கிற பாஷ்யத்தை முடிக்கிற பொழுது இது மாத்திரம் வெறும் உபனிஷத்தில் காரியம் இருக்குது அதை பற்றி அப்புறம் நான் பேசுகிறேன் அடுத்த வகுப்பில் பேசுகிறேன் இது முதல்ல ஆரம்பிக்கிற போது இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் அது மங்கள ஸ்லோகங்கள் முடிக்கிற போது வந்தன ஸ்லோகம் குரு வந்தன ஸ்லோகம்னு மூணு ஸ்லோகம் சொல்கிறார் ரொம்ப கம்பீரமாக ஆழமாக அற்புதமாக இருக்குது இந்த ஸ்லோகங்கள் ஏன்னால் பெற்ற இன்பம் பெருகை மையகம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தையும் நான் செலக்ட் பண்ணி முதல்லையே போட்டுட்டேன் முதல்ல சொன்ன ரெண்டு கடைசியில் சொன்ன மூணு இந்த மூணு ரெண்டையும் போட்டு அஞ்சு ஸ்லோகையும் சேர்த்து போட்டுவிட்டேன் அது உங்களோட வாயிலை நுழையிறதுக்கு கொஞ்சம் தக்ஷணாமூர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதனால் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதை வந்து தினமும் இப்போ தினமும் க்ளாஸில் வந்து ஒரு ஒரு கிளாஸும் ஆரம்பிக்கிற போது அதை சொல்லுவோம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி நமக்கு படம் அப்பருந்து போகும்போது இந்த அஞ்சு கம்பீரமான ஸ்லோகங்களையும் நீங்கள் மரபாடு பண்ணிடணும் எப்படி கீதா மாகாத்தையும் சொல்லிவிட்டு தினந்தோறும் கீதை கேம்பில் படித்தோமோ கீதையும் படித்தோமோ அது மாதிரி இந்த அஞ்சு ஸ்லோகங்களையும் தினமும் வகுப்பில் சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் முதல்ல சாந்தி பாடன்னு சொல்கிறேன் அதுக்கு பிறகு சங்கரபாஷ்யத்தில் அவர் சொல்லியிருக்கிற மங்கள ஸ்லோகங்களையும் அந்த வந்தன ஸ்லோகம் அதாவது முதல்ல இருக்கிற ரெண்டு ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் கடைசி மூணு ஸ்லோகம் குரு வந்தன ஸ்லோகம் குருவை வந்திருக்கிற நமஸ்காரம் என்ற ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக நமஸ்காரம் பண்ற எப்படி அந்த ஞானம் ஞானத்தோட மகிமையெல்லாம் படிக்கிற போது தெரியும் நன்றாக இருக்கும் நம்ம அடுத்த வகுப்பில் இதை பற்றி பார்ப்போம் சாந்தி காகத்தோடு நம்ம வகுப்பை தொடங்கு இந்த தாய்மான் பாடல்கள் அம்பா பாடுவாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து நீங்கள் கூட படிக்கலாம் படித்தீங்கன்னா இந்த ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் எதுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா சித் பவார சுவாமி கடைசி காலத்தில் இந்த மாண்டுவீக்கிய உபனிஷத்தையும் தாய்மானவருடைய பாடல்களையும் இணைத்து ஒரு உரை எழுதணும்னு விரும்பினார் அவருடைய ஆசை அது நிறைவேறலை அந்த விருப்பம் நிறைவேறலை ஆனால் அது ஒரு நம்ம இந்த மாண்டிய புருஷத்தை ஆரம்பிக்கிறோம் பாராயணத்துக்கு தாய்மாரவருடைய பாடங்களையே பாராயணம் பண்ணலாமல் தீர்மானம் பண்ணியிருக்கோம் அதனால் எவ்வளோ முடிவோம் இந்த பத்து நாட்களில் தாய்மாரோடைய பாடல்களையெல்லாம் படிக்கலாம் பராபரப்பு எல்லாம் படித்து முடியலைன்னா கடைசியில் ஆனந்த கழிப்பு இருக்குது படித்து முடிச்சுடுவோம் அதெல்லாம் மெதுவாக நீங்கள் பாராயணம் பண்ணுவோம் பாராயணம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கோயிலுக்கு வரலாம் அங்கே வழிபாடு முடிஞ்ச பிறகு ஹரி குருமே மூதவி வோமவது வேயாமூர்த்தே நம எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரிஹிப்போ சாதிகருநாமிக்கு